தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று இந்திய விடுதலைக்காக போராடி உயிர்நீத்த தலவாய் வேலுத்தம்பியை பற்றி நாம் அனைவரும் இன்று தெரிந்து கொள்வோம் தலவாய் வேலுத்தம்பி இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தஞ்சாம் ஆண்டு மே ஆறில் தென் திருவாங்கூரில் உள்ள தல்லாக்குளத்தில் குன்னுமாயாரி பிள்ளை தலாகுளம் மல்லியம்மை தங்கச்சி தம்பிதற்கு மகனாக ஏழிய குடும்பத்தில் பிறந்தார் இவர் வேலாயுதம் செண்பகராமன் தம்பி என்ற இயற்பெயர் கொண்டவர் ஆனால் மக்களால் வேலுத்தம்பி தலவாய் என அன்புடன் அழைக்கப்பட்டார் இவர் திருவாங்கூர் அரசின் திவானாக இருந்தார் பிரிட்டிஷார் அரசு நிர்வாகத்தில் அடிக்கடி தலையிட்டனர் கிழக்கிந்திய கம்பெனிக்கு வரி செலுத்த கட்டாயப்படுத்தினர் இதற்கு முடிவு விரும்பிய வேலு தம்பிக்கு அடுத்திருந்த கொச்சியில் அமைச்சராக இருந்த பாலியத்தச்சனின் ஆதரவு கிடைத்தது ஓரளவு அமைதி திரும்பியதும் திருவாங்கூர் மக்களுக்கு பகிரங்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டார் அதில் வியாபாரத்திற்கு வந்தவர்கள் நாடால முயல்வதையும் நாம் அரசு நிர்வாகத்தில் தலையிடத்தையும் பகிரமாக கண்டித்தார் அந்நியர்களை இந்த மண்ணிலிருந்து விரட்டினால்தான் நம் குடிமக்களும் மன்னர்களும் நிம்மதியாக வாழலாம் அதற்கு பிரிட்டிஷாருடன் போரிடுவதை தவிர வேறு வழியில்லை என்று குறிப்பிட்டிருந்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி பதினொன்னில் குந்தாராவிலிருந்து வெளியிடப்பட்ட இந்த பகிரங்க அறிக்கை குந்தாரா பிரகடனம் என பிற்காலத்தில் புகழ்பெற்றது இச்சமயத்தில் கார்னல் லீசர் தலைமையில் புறப்பட்ட ஒரு பிரிட்டிஷ் படை உதயகிரி கோட்டையும் பத்மாபுரம் கோட்டையும் வெற்றி கொண்டு பாப்பனங்கோடு என்ற ஊருக்கு வந்து சேர்ந்தது இதைக் கண்டு அஞ்சிய திருவாங்கூர் மன்னர் பிரிட்டிஷ் கம்பனியுடன் அமைதி ஒப்பந்தம் செய்து கொண்டு கம்பெனிக்கு அடிபணிந்து விட்டார் இதன் விளைவாக வேலுத்தம்பியை கைது செய்ய மன்னர் உத்தரவிட்டார் இச்செய்தி அறிந்த வேலுத்தம்பி வேலுத்தம்பியும் அவருடைய சகோதரர் பாப்பு தம்பியும் தப்பி ஓடி மண்ணாட்டியில் உள்ள கோயிலுக்கு சென்று அங்கிருந்த பூசாரின் வீட்டில் தஞ்சமடைந்தனர் இந்நிலையில் இறுதி கட்டத்தை அரைந்துவிட்டோம் ஆங்கிலேயர் கைது செய்து மரணத்தண்டனை அளிப்பார்கள் என்பதை வேலுத்தம்பி உணர்ந்தார் அதை தவிர்க்க தன்னுடன் சகோதரர் பாப்புத்தம்பியிடம் தன்னை கொன்றுவிட வேண்டினார் அவர் மறுக்கவே தன் வைத்திருந்த கத்தியால் தன்னை தானே மாய்த்து கொண்டார் வெறி கொண்ட ஆங்கிலேயர் சிப்பாய்கள் அவரது பூத உடலை கண்ணன் முலா என்ற ஊரில் முச்சந்தியில் தொங்கவிட்டனர் மக்கள் கண்ணீர் சிந்தினர் வேலுத்தம்பின் சிலை கேரளா அரசின் தலைமை செயலக வளாகத்தில் கம்பீரமாக திகடுகிறது அதனால் நாம் தளவை வேலுத்தம்பியின் தியாகத்தை எண்ணி அனைவரும் தலைவணங்குவோம் இப்படி அரும்பாடுபட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை அனைவரும் பாதுகாப்போம் இந்தியா வல்லரசு நாடாக வளர அனைவரும் பாடுபடுவோம் விவசாயத்தை பாதுகாப்போம் வீட்டுக்கு ஒரு மரம் காடுகளை பாதுகாப்போம் மழை வளத்தை பெருக்குவோம் நன்றி வணக்கம்